என்ன ஜோதிம கை நிறைய பரிசு எழுத போறீங்களா நான் பரிச்சை எழுதுறதுக்கு மாணவர்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது எழுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படியா நீங்க என்ன உதவி பண்ண போறியா நீங்க என்ன வாத்தியாரா பாடம் எல்லாம் நடத்துவீங்களா டியூஷன் எடுக்கிறீங்களா நமக்கு பாடம் எடுத்துட்டு டியூஷன் நடத்துறாங்க மாணவர்கள் இப்போ பத்தாவது படிக்கிற மாணவர்களுக்கான இப்போ அந்த பொதுத் தேர்வு நெருங்கிக்கிட்டு இருக்குது அதுக்கெல்லாம் மாணவர்கள் வந்து உயிரை கொடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க சரி அவங்களுக்கு நம்ம என்ன உதவி பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் என்னவா பண்ண முடியும் உங்களுக்கு என்ன தெரியும் என்னம்மா அவங்க படிச்சுக்கோ விடுங்க உங்கள் வேலையை நீங்கள் வாருங்க நீங்கள் ஏன் தேவையில்லாம் எழுத்து போட்டுக்கிட்டுருக்கிறிய தேவை உள்ளது தேவையில்லாதெல்லாம் கிடையாதுடா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிப்போமே அது எனக்கு என்ன தோணுதுன்னா ஒருமார்க்கு கேள்வி இருக்குது பத்தியா அதை வந்து நம்ம இதில் போட்டோம்னு வச்சுக்க நம்ம நட்டினியில போட்டோம்னா தினந்தோறும் எல்லாரும் கேட்பாங்க அப்படி கேட்கும்போது என்ன தான் விழுந்து விழுந்து படித்தாலும் இந்த மாதிரி நாலு வாரத்தை கேட்கும்போது அதை அப்படியே மனசில் பதிஞ்சு போயிடும் நாளைக்கு பரிட்சை எழுதும்போது இவங்களுக்கு திடீர் ஒரு வேறு அந்த கேள்வி வாங்கிய கொஸ்டினில் பார்க்குறான்னு வச்சுக்க அப்போ ஆகா நட்டினை சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்தது மைண்டில் வரும் எழுதிருவாங்க அடா நம்மளால ஒரு நாலு பேருக்கு ஒரு நாலு மார்க்கு கிடச்ச சந்தோஷம் தானடா ஏன் மாமா இப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க அவங்க உங்களுக்கு புத்தகம் இருக்குது படிப்பாக ஸ்கூலில் சொல்லிக் கொடுப்பாங்க என்ன இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க சும்மா தேவையில்லாத விலையெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டுருக்கிறியே நீ எதை பண்ணாலும் தேவையில்லாத வேலைன்னு நான் இது உனக்கு பழக்கம் சரி கொடு நம்ம செய்கிறதே செய்வோம் அது என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் கேட்டீங்கன்னா நம்ம கந்தரகோட்டையில் கருப்பையா இருக்கிறாங்கல்ல அந்த ஐயா சொன்னாங்க நான் படித்து சமூக அறிவியல் பாடம் எனக்கு ரொம்ப விருப்பமான பாடம்னு அதை எடுத்துக்கிட்டு அதனால் சமூக அறிவியலில் தினந்தோறும் ஒரு பாடத்துலேருந்து ஒரு பத்து கேள்வி பதில் நான் வந்து படித்தேன் உங்களுக்கு தவிர நீங்கள் நட்டு நீல போடுங்க அதை வந்து இந்த பத்தாம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் கேட்டுக்கட்டும் இதை வீட்டில் இருக்கிற பெரியவங்க கூட அதை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு போட்டு காமிக்கலாம் அப்போ அந்த ஒரு பத்து கேள்வி இருக்குங்க கேட்டு பார்ப்போம் அப்படின்னு வந்து அவர் கேட்குறது மூலமாக அவளுடைய அந்த நினைவு படுத்துறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வகையில் இதை செய்கிறோம் இது வந்து சமூக அறிவியலுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு ஐயா முன் வந்திருக்கிறாங்க இது மாதிரி மற்ற பாடங்களுக்கும் ஒரு மதிப்பெண் வீணாக இருக்கு பற்றியா அதை மட்டும் யாராச்சும் வாசிச்சு கொடுத்தாங்கன்னா அதையும் வந்து நம்ம நட்டினையில் போடலாம் அறிவியெல்லாம் வந்து மாணவர்களுக்கு படிச்சுரு என்னதான் இருந்தால் படித்தாலும் இந்தமாதிரி இது கேட்கும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல மெமரிகளெல்லாம் நிற்கும் அறிவியலும் தமிழும் போட்டோம்னா மாணவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் அதுக்கு யாராச்சும் உனக்கு தெரிஞ்ச ஆசிரியர்கள் முன் வந்தாங்கன்னா அதையும் செய்யலாம் ஆனால் இப்போதைக்கு இன்னையிலிருந்து சமூக அறிவியல் பாடம் ஒரு மதிப்பு வேணால் தினந்தோறும் ஒரு பத்து கேள்வி வரும் மாணவர்கள் கேட்டு இதை பயனடைஞ்சிக்கலாம் அப்படியாமாமா பரவாயில்லமாம்மா ஏதோ நீங்களும் ஒன்று செய்கிறீ சரி நம்மளும் சொல்லி பார்ப்போம் இதை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நாலஞ்சு அண்ணங்கெல்லாம் படிக்கிறாங்க அவங்கள்ட்ட எல்லாம் சொல்கிறேன் சும்மா வாட்ஸ்அப்பில் போய் கண்டதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கலாமில்ல நல்ல விஷயம் தானே சரி இப்போதைக்கு நான் அதை போடுறேன் இதை கேளு இந்த ஐயா சொல்கிறாங்க இதுகளை நீங்கள் கேட்டுக்க உன் நண்பர்கள் உன்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற நச்சினை நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் வகுப்பு மாணவர்களுக்கான நற்றினையின் புத்துணர்வு நிகழ்ச்சி இதில் சமூக அரபியல் பாடத்திலிருந்து ஒருமதி பெண் வினாக்கள் உங்களுக்காக தொகுத்து வழங்குவவர் கந்தரவக்கோட்டை கருப்பையா வரலாறு படம் ஒன்று ஏகாதிபத்தியம் இதில் முதல் கேள்வி ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஒன்றிணைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி மூலப்பொருட்களின் தேவையை அதிகப்படியாக உருவாக்கியது தொழில் புரட்சி மூன்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரையிலான ஐரோப்பிய நாடுகள் பின்பற்றிய கொள்கை புதிய ஏகாதிபத்தியம் நான்கு சீனா அரசியல் ரீதியான சுதந்திரம் பெற்ற ஆட்சிக்காலம் மஞ்சு ஆட்சிக் காலம் ஐந்து பொருட்களின் போக்குவரத்தை அதிகரிக்க செய்தது ரயில்வே துறை ஆறு ஐரோப்பிய நாடுகளில் செல்வாக்கை நிலைநாட்டுதல் என்ற கொள்கையை பின்பற்றியது சீனா ஏழு ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு தோற்று வைக்கப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி அறநூறு எட்டு பிரெஞ்சு கிழக்கிந்திய வணிக குழுவை தோற்றுவித்தவர் கால்பர்ட் ஒன்பது இரண்டாம் அவினி போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை பீக்கிங் உடன்படிக்கை பத்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் இங்கிலாந்து சீனாவிற்காக ஏற்படுத்திய கொள்கை திறந்தவெளி கொள்கை பதினொன்று அதாவது ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழுமத்திற்கு சூரத்தில் வணிக மையம் அமைப்பதற்கு அனுமதி அளித்த முகலாய மன்னர் ஜகாங்கீர் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி இதுதான் ஐயா கொடுத்திருக்க கூடிய கேள்வி பதில்கள் இதுகளை கேட்டு மனசுல வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒருவேளை மறுபடியும் எப்பாச்சும் நேரம் இருக்கு அப்படிங்கிற போது மறுபடியும் நீங்க இதை போட்டு கேட்டுக்கலாம் மாணவர்கள்லாம் போட்டு உங்களுக்கு மறுபடியும் கேட்க கேட்க அது மனசுல பதிஞ்சு போயிடும் இது மாதிரி இன்னையிலிருந்து எத்தனை தூரம் வரும் கேட்டுங்க பத்தாம் வகுப்பிற்கான புத்துணர்வு அப்படிங்கிற தலைப்பில் இந்த இதை நம்ம வழங்குகிறோம் மாணவர்கள் கேட்டு பயனடைந்து வாழ்வில் தேர்வில் நல்ல முறையில் அதிக மதிப்பெண்கள் பெற நற்றினை தன்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் நன்றி உறவுகளே வணக்கம்